அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் வாயிலாக திட்டத்தின் வாயிலாக திருக்குற்பாக்களை அறிவு மனநலம் சொல்நலம் உடல் நலம் செயல் நலம் ஆகிய தலைப்புகளின் கீழ் வகுத்து தொகுத்து அளவு ஆராய்ந்து அறிந்து தெளிந்து வருகிறோம் என்று நம்புகிறேன் செயல் நலத்தின் கீழ் கடைசியாக இப்பொழுது செங்கோன்மை அதிகாரத்தை நிறைவு செய்திருக்கிறோம் செங்கோல் என்றால் தர்ம தண்டம் தர்மத்தைத்தான் தண்டத்தோட சேர்த்து தர்ம தண்டம் அரசன் ஓரம் சாராமல் விருப்பு வெறுப்பின்றி நன்கு ஆராய்ந்து குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை அளித்து நீதியை பாதுகாக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த அதிகாரம் நமக்கு வலியுறுத்துகிறது நல்லவர்களை உயர்த்த வேண்டும் என்பதையும் இதில் நாம் சேர்த்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அரசன் அல்லது தலைவன் மக்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்தின் வாயிலாக நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம் இவ் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள கருத்துகளின் சாரத்தை இப்பொழுது பார்ப்போம் குரல் ஒன்று ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார்மாட்டும் தேர்ந்து செய்வக்தே முறை மக்களின் குற்றங்களை ஆராய்ந்து உணர்ந்து யாராக இருந்தாலும் விட்டுக் கொடுக்காமல் நடுவு நிலைமையுடன் குற்றத்திற்கு தகுந்த தண்டனையை தேர்ந்தெடுத்து அதனை நடைமுறைப்படுத்துவதே நேர்மையான ஆட்சியாகும் இக்குரட்பாவில் செங்கோலின் இலக்கணம் செங்கோன்மையின் தன்மை உணர்த்தப்பட்டிருக்கிறது குரல் இரண்டு வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அனைத்து உடல்களிலும் வாழும் உயிர்களெல்லாம் மழையை சார்ந்து மழையினால் தோன்றும் உணவை சார்ந்து வாழ்கின்றன அதுபோல மக்களும் அரசனுடைய செங்கோன்மையாகிய பாதுகாப்பை சார்ந்து வாழ்கின்றனர் நோக்கி வாழ்தல் என்பதன் பொருள் இன்றியமையாமை என்பதை குறிக்கிறது உணவிருந்தாலும் பாதுகாப்பில்லை என்றால் நிம்மதியாக வாழ முடியாது என்பது கருத்து மூன்றாவது குரட்பா அந்தணர் நூர்க்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அரசனின் செங்கோல் அதாவது நேர்மையான என்பது வேதங்களுக்கும் அவற்றில் கூறப்பட்டுள்ளவாறு கடைபிடிக்கப்படும் அறச் காரணமாய் பாதுகாப்பாய் நிலைத்திருக்கிறது இரண்டு மூன்று ஆகிய இரண்டு குரட்பாக்களிலும் செங்கோலின் சிறப்பு செங்கோன்மையின் சிறப்பு கூறப்பட்டிருக்கிறது குரல் நான்கு குடிதழி இக்கோல் ஓச்சும் மாநில மன்னன் அடிதழி இ நிற்கும் உலகு மக்கள் தங்களை அன்புடன் அரவணைத்து நேர்மையான அரசாட்சி செய்யும் பெரிய நிலத்தையுடைய அரசனையே சார்ந்து பற்றோடு அல்லது அன்போடு வாழ்வார்கள் அரசாழும் அரசனுடைய நாட்டில் பருவத்தே மழையும் நல்ல பயிர் விளைச்சலும் ஒன்று கூடி இருக்கும் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்